அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே மணிவாசகர் தமிழகத்தில் தோன்றிய மிகச்சிறந்த ஞானாசிரியர் தத்துவ பேராசான் சிவஞான செல்வர் அரசு பூண்டு ஒழுகியவர் கல் மனமும் கரைய பாடியவர் சிந்தைக்கினிய தீந்தமிழ் பாடல்களை பாடியவர் கடவுளுக்கும் உயிருக்கும் உறவு பாலம் அமைத்தவர் எளிமையும் அழகும் உள்ளத்தை உருக்கும் தன்மையும் உடைய திருவாசகம் என்னும் தேனை நமக்கெல்லாம் வழங்கிய ஞானச் செல்வர் உயிரின் மலம் கரைத்தவர் மனத்தையும் கரைத்தவர் மகாதேவனை நம்மோடு இணைத்தவர் குருந்த மரத்தடியில் குருநாதனிடம் அருள் பெற்றார் தாம் பெற்ற அருளை கோழையத்திற்கே வழங்கினார் நமக்கு எல்லாம் குருநாதனானார் மனிதன் தெய்வமாகலாம் என்பதனை வாழ்ந்து காட்டினார் தமிழகத்தை தம் வசப்படுத்தினார் கடல் கடந்தவர்களையும் கவர்ந்தார் மாற்று மதத்தாரின் மனத்தை கரைத்தார் அவர் தம் விழிகளில் விளைந்த கண்ணீரை காணிக்கையாகப் பெற்றார் அத்தகைய திருவாசகம் நம்முடைய பனிரெண்டு திருமுறைகளில் எட்டாம் திருமுறையாக திகழ்கிறது அத்தகைய திருவாசகத்தை தமிழக மக்களினுடைய கரங்களிலே தவள வேண்டும் என்ற எண்ணத்தோடு பழகு தமிழில் எளிய உரையோடு ஒரு நூலை வெளிக்கொண எண்ணினேன் அத்தோடு அமையாது அத்திருவாசக பாடல்களை மக்கள் மனங்களிலே ஆழ பதிகின்ற வகையிலே தமிழகத்தினுடைய தலை சிறந்த ஓதுவா மூர்த்திகளை கொண்டும் மிகச்சிறந்த பின்னணி இசை கருவி இசைக்கின்ற இசை ஞானியர்களையும் வைத்து அதனை குறுந்தகீடுகளாக உருவாக்க எண்ணினேன் அவற்றையெல்லாம் தமிழக மக்கள் கரங்களை இரண்டையும் இணைத்து கொடுக்க வேண்டும் என்று எண்ணினேன் அதற்கு தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஞானாசிரியனாக திகழ்ந்த அந்த மணிவாசக பெருந்தொகைக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலியாக மணிவாசக பெருமானுக்கு நாம் தெரிவிக்கின்ற வணக்கமாக நான் அதை எண்ணினேன் இதனை கொன்றுவதற்கு பெருந்தொகை செலவாகுமே என்று எண்ணிய சில பெருமக்கள் கருணையோடு பல உதவிகளை செய்தார்கள் அவர்களுடைய உதவியை கொண்டு இந்த நூலும் இந்த குறுந்தகடும் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டையும் தமிழக மக்கள் கரங்களிலே தவள விடுவதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்த குறுந்தகட்டில் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அதன் பின்னணியிலே மணிவாசக பெருமான் சென்ற திருக்கோயில்கள் அதன் பின்னணியிலே ஓடிக்கொண்டிருக்கும் அத்தோடு அமையாவது அவர்கள் பாடுகிற திருவாசக வரிகளும் கீழேயே வரும் ஆகவே கண்ணாலே நீங்கள் படலை படத்தை பார்க்கலாம் அதன் பின்னாலே காதாலை பாடலை கேட்கலாம் அதன் வார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம் திருவாசுகள் சென்ற திருத்தலங்களை எல்லாம் சந்தித்து பல திருக்கோயிலுடைய திருக்குற நீராட்டு விழாக்களை கண்டுகளித்தனால் நான் பெற்ற பேர் இன்பத்திற்கு ஈடுகினையே கிடையாது அப்படி நான் பெற்ற இன்பத்தை தமிழக மக்கள் மற்றவர்களும் காண வேண்டும் என்ற பெருநோக்கோடு பல திருக்கோயிலுடைய திருக்குற நீராட்டு விழா அங்கே புறப்பாடு செய்கின்ற திருமூர்த்தனுடைய திருவுருவங்கள் அவற்றையெல்லாம் இதன் பின்னணியிலே காட்ட இருக்கிறோம் ஆகவே திருவாசக பாடலை கேளுங்கள் அதன் கீழே இருக்கிற வரிகளை படியுங்கள் அந்த திருக்கோயிலை கண்டு வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாம் வல்ல பொன்னம்பல கூத்தன் எல்லா நலன்களையும் வளன்களையும் நல்குவான் என்று தெரிவித்து இத்தகைய நல்ல முயற்சிக்கு துணை அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு திருவாசக தலைப்புகளை பற்றிய சிறு குறிப்புகள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றன அதையும் கூர்ந்து கவனியுங்கள் என்று சொல்லிவித்து அனைவருக்கும் எல்லாம் உள்ள பொன்னம்பல கூத்தன் எல்லா நலன்களையும் வளங்களையும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த குறுந்தகட்டையும் இந்த நூலையும் தமிழக மக்கள் கரங்களிலே தவள விடுகிறேன் இதனை தமிழ் பெருமக்கள் வாங்கி கண்டு கேட்டு பார்த்து இப்பிறவி பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்